இன்னும் அதில் வேற என்ன தகவல்கள் இருக்க போகுது அதான யோசிக்கிறீங்க சொல்கிறேன் முதல்ல இப்போ நம்ம கையில் ஒரு அஞ்சல் தலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சல் தலையில் ஒரு படம் இருக்குது அதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம் நல்லா இருக்குது இல்லாட்டி நல்லா இல்லைன்னு நினச்சிக்கோங்க இல்லையா அப்புறம் அந்த படம் அந்த படம் வந்து அந்த நாடு எதுக்காக அஞ்சல் தலையில் வந்து பிரிண்ட் செஞ்சாங்க அந்த நாட்டுக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இதை பற்றின தகவல்கள்லாம் வந்து நம்ம வந்து அந்த அஞ்சல் தலையை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் தீபாவளி சம்மந்தமான அஞ்சல் தொலைகளை பற்றி உங்கள்கிட்ட தகவல்கள் வந்து சொல்லிகிட்ருக்கும்போது இந்தியா வந்து இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு ஒரு அஞ்சல் தலை வந்து வெளியிட்றாங்கன்னு சொல்லியிருந்தேன்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 ஸோ இந்த தகவல்கள் வந்து நாம் வந்து சேகரிக்க ஆரம்பிக்கும்போது அந்த நாடு அதோட மக்கள் அவங்களோட கலாச்சாரம் இதை பற்றியும் கூட நாம் அந்த படத்தை வச்சு நாம் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு அஞ்சலத்திலையும் அதில் இருக்கிற படத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு பார்ட்டு அடுத்தது ஐரோப்பிய நாடான ரொமேனியாங்கிற நாடு ரிலீஸ் பண்ண ஒரு காந்தியோட ஸ்டாம்பை வந்து உங்கள் கையில் இருக்குன்ட்டு வைங்க ரொமேனியாவுக்கும் காந்திஜிக்கும் என்ன சம்பந்தம் காந்திஜி வந்து ரொமேனியாவுக்கு போயிருந்தாரா இல்லை இது எதுக்காக வந்து ரொமேனியா வந்து காந்திஜியோட அஞ்சல்தலை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களை வந்து சேகரிக்கவும் என்ன நமக்கு தெரியுதுன்னா காந்திஜி வந்து அகிம்சா வழியில் ஒரு சுதந்திர போராட்டத்தை வந்து நடத்தினாருங்கிறத சிறப்பிக்கிறதுக்காக ரொமேனியா வந்து காந்திஜி பற்றின ஒரு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இப்படி ஒரு தலைவர் அவர் பின்பற்றின கொள்கைகள் இல்லாட்டி ஃப்ரீடம் மூமெண்ட்டு அதை பற்றின தகவல்கள் கூட ஒரு அஞ்சல் அப்புறம் அதோட படத்தோட தொடர்பு படுத்தி நாம் வந்து தகவல்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அடுத்து உங்ககிட்ட ஒரு வண்ணத்துப்பூச்சியோட அஞ்சல் தலை வந்து க இந்த வண்ணத்து பூச்சியை பார்க்கும்போது அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது மாத்திரம் பார்க்காம இது வந்து இந்த வண்ணத்துப்பூச்சி வந்து எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது அதாவது இது வண்ணத்துப்பூச்சியா இல்லாட்டி அந்துப்பூச்சியா அப்படிங்கிறது முதல்ல இது ஏன்னா வண்ணத்துப்பூச்சியில் வந்து ஏழு வகையான வண்ணத்துப்பூச்சிகள் இருக்குது அதே வகை அதே மாதிரி அந்துப்பூச்சியில் பார்த்தோம்னா நூற்றி வகைகள் வந்து உலகத்தில் இருக்குது ஸோ இந்த வண்ணத்துப்பூச்சியோட அஞ்சல் தலை எப்படிப்பட்ட எந்த வகையான ஃபேமிலியை சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து முதல் தகவல் அடுத்தது அதோட ரக்கை அதுல இருக்கிற வண்ணம் இது வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கறத வந்து அடுத்த தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த வண்ணத்து பூச்சியாகட்டும் இல்லாட்டி அந்துப்பூச்சியாகட்டும் அதோட கால்கள் வந்து எப்படிப்பட்டத கால்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உடல் பாகம் அப்புறம் இந்த வண்ணத்துப்பூச்சியாகட்டும் அந்துப்பூச்சியாகட்டும் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவைகள் இருக்கும் எந்தெந்த நாட்டில் வந்து இருக்கும் சில வண்ணத்துப்பூச்சிகள் வந்து ஏஷியாவில் மாத்திரம்தான் இருக்கும் சிலது வந்து ஆஸ்திரேலியாவில் மாத்திரம் இருக்கும் ஸோ அந்த வண்ணத்துப்பூச்சியோட அஞ்சல்தலையை எடுத்து பார்க்கும்போது அது வந்து எந்த மாதிரி கால நுழை நிலைகளில் வந்து இருக்கும் அது வந்து அதே சமயத்தில் எந்த டைமில் வ ஒரு வருஷத்தில் எந்த டைம்லெலாம் அது வந்து பறக்கும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம தகவல் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயத்தில் சில குறிப்பிட்ட பூக்களைத்தான் வந்து சில வண்ணத்து பூச்சிகள் வந்து போய் அந்த தேன் எடுக்கும் ஸோ எப்படிப்பட்ட பூக்கள் வந்து இந்த வண்ணத்து பூச்சிகள் தேன் எடுக்குது அதை பற்றின தகவல்கள் கூட நம்ம அந்த வண்ணத்துப்பூச்சியோட அஞ்சல் தலையிலேருந்து நம்ம தகவல்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் இந்த அந்துப்பூச்சிக்கும் வண்ணத்து பூச்சிக்கும் என்ன வித்தியாசம் இப்படி ஒரு சின்ன வண்ணத்துப்பூச்சியோடய அஞ்சல் தலையிலேருந்து இவ்வளவு வகையான தகவல்கள் வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்படி ஒரு அஞ்சல் தலை அப்புறம் அதில் இருக்கிற அந்த படம் இதை வச்சு ஒரு நாட்டோட கலாச்சாரம் அறிவியல் அப்புறம் தலைவர்கள் சாதனையாளர்கள் மற்றும் விலங்கினங்கள் இப்படி பல தகவல்கள் வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு அஞ்சல் தலையிலேருந்து ஸோ இப்படிப்பட்ட ஒரு தகவல் களஞ்சியமாக இருக்கிற அஞ்சல் தலையோடு மேலும் பயணிப்போம் நன்றி வணக்கம்